நற்றிணையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சிக்காக விருதுநகரிலிருந்து அன்புடன் இரு பழங்குடியினர் வசித்து வந்தனர் ஒருவருக்கு ஒருவர் ஆகாது ஒரு பிரிவினர் மலை உச்சியிலும் மற்றொரு பிரிவினர் அடிவாரத்திலும் வாழ்ந்து வந்தனர் கீழே இருப்பவர்களுக்கு மலை மீது ஏற தெரியாது மலை உள்ள பழங்குடியினர் கீழே வந்து சண்டையிட்டு ஒரு பச்சிளங் குழந்தையையும் தூக்கிச் சென்று விட்டனர் அடிவார பழங்குடியினர் அதில் திடகாத்திரமான வீரர்கள் மலையேறத் தொடங்கினர் ஏற முடியாமல் திணறி ஏறிக்கொண்டிருந்தார்கள் எதிரே மலையிலிருந்து ஒரு பெண் கீழிறங்கி வருவது தெரிந்தது பார்த்தால் கடத்தப்பட்ட பெண்ணின் தாய் மேலே சென்று போராடி தன் குழந்தையை மீட்டு வந்து கொண்டிருந்தாள் வியப்போடு கேட்டார்கள் எங்களாலேயே முடியவில்லையே உன்னால் எப்படி முடிந்தது என்று அவள் அமைதியாகச் சொன்னாள் கடத்தப்பட்டது உங்கள் குழந்தை இல்லையே என்று மற்றவர் பார்வையில் நம் லட்சியங்களும் எட்ட முடியாதது போல் தோன்றும் நம்மிடம் உறுதியிருந்தால் அது நிச்சயம் கைகூடும்